அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் அவர்களின் குடிநீர் தடாகம் அருகே அவர்களை காலையில் நாங்கள் சந்தித்தோம் நானும் மதினாவாசியான அன்சாரி ஒருவரும் அவர்களில் ஒருவரை கண்டோம் அவரை நாங்கள் சூழ்ந்த போது என்று கூறினார் ஒதுங்கிக் கொண்டார் நான் எனது ஈட்டியால் அவரை குத்திக் கொன்றேன் மதீனாவிற்கு நாங்கள் வந்தபோது இச்செய்தி நபி சொல்லுமா அலேஹ் வசல்லம் அவர்களுக்கு எட்டியது என்னிடம் அவர்கள் உசாமாவே இல்லல்லாஹ் என்று அவர் கூறிய அவரை குன்றீரா என கேட்டார்கள் அவர்களே அவ்வாறு அவர் கூறியது பாதுகாப்பு தேடிதான் என்று நான் கூறினேன்றி மீண்டும் அவர்கள் கேட்டார்கள் மேலும் அதனையே திரும்ப திரும்ப வினவினார்கள் எதுவரை எனில் அந்த நாளிற்கு முன் நான் முஸ்லிம் ஆகாமல் அதாவது அப்பொழுதுதான் புதிதாக இஸ்லாத்தில் இணைப்பவனாக இருந்திருக்க கூடாதா அப்படி இருந்தால் இப்பாவம் உட்பட அனைத்து முன் பாவங்களும் இஸ்லாமின் பொருட்கள் எனக்கு மன்னிக்கப்பட்டிருக்குமே என நான் அளவுக்கு புகாரி நான்கு இரண்டு மற்றொரு அறிவிப்பில் பின் வருமாறு உள்ளதுவா என்று கூறியவரை நீ கொன்றுல்லா இல்லையா என நீர் அறிவதற்காக அவரின் உள்ளத்தை நீர் பிளந்திருக்கலாமே என்று கூறினார்கள் அன்றைய நாளில் நான் முஸ்லிமாக இருக்கலாமே என நான் என்னும் அளவுக்கு அதை திரும்ப திரும்பக் கூறிக்கொண்டிருந்தார்கள்